அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சிறை நலனும் சீரும் இளரனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது நல்ல பாதுகாவலும் போதிய ஆற்றலும் இல்லாது போனாலும் நல்ல பாதுகாப்பு போதிய ஆற்றல் இல்லைன்னா கூட செயலுக்குரிய மக்கள் எங்கே குடியிருக்கிறார்களோ அந்த இடத்துல அவர்களை தாக்க முடியாது பொதுவாக அந்தந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் எந்த ஊரில் இருக்கிறார்களோ எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாட்டில் பற்றுடையவர்களாக இருப்பார்கள் இருக்கணும் நாட்டு பற்று மிகுதியாக உடையவராக இருப்பதால் தங்கள் நாட்டை காப்பாற்ற உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் அவர்களை ஜெயிப்பது வெல்வது எளிமையான காரியம் இல்லை இடம் என்று சொல்லுவது இங்கு மக்களையும் சேர்த்துத்தான் மக்களத்தான் பாதுகாப்புள்ள அதாவது தலைவனுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய மக்களையும் இடத்தோடு சேர்த்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அறன் அழித்தற்கு அருமையும் பெருமையாகிய ஆற்றலும் உடையர் அல்லராயினும் வினைக்குரிய மாந்தரை அவர் உரைகின்ற நிலத்தின் கண் சென்று தாக்குதல் அரிது என்பது பரிமேலழகருடைய உரை அதாவது தன்னுடைய பாதுகாப்பை அழிக்க முடியாத தன்மை இல்லை யார் வேணாலும் அழிச்சுடலாம் அதுக்கான அருமையோ பெருமையோ இல்லாட்டா கூட செயல் புரியக்கூடிய ஜனங்களெல்லாம் தன்னை சுற்றி பாதுகாப்போடு இருந்தால் அந்த இடத்துல போய் அந்த பகைவனையோ தலைவனையோ சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கடினமானது என்பது கருத்து அரண் சொன்னால் கோட்டைன்னு அர்த்தம் பெருமையாகி ஆற்றல் அப்படின்னா பொருளும் படையும் அப்படின்னு அர்த்தம் பதவுரை பார்க்கலாம் சிறை நலனும் அழித்தற்கு அருமையான அரணும் அதாவது பாதுகாப்பும் சீரும் ஆற்றல் மிகுதியும் இளர் எனினும் இல்லாதவர்களாக இருந்தாலும் உரை நிலத்தோடு வாழும் இடத்தில் சென்று மாந்தர் அவர்கள் போர் வீரர்களை ஒட்டல் தாக்குதல் நடத்தி அரிது வெற்றி பெறுதல் அரிதாகும் இயலாததாகும் என்பது கருத்து அழித்தற்கு அருமையான அரணம் பாதுகாப்பும் ஆற்றல் மிகுதியும் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழும் இடத்தில் சென்று தாக்குதல் நடத்தி வெற்றி பெறுவது இயலாததாகும் என்பது பொழிப்புரை சிறை நலனும் சீரும் இளரனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அறிது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்